வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒருமுத்து இன்று எழுதியுள்ள செல்கிறது என்றும் அந்த ஐந்து வகை மூச்சுகளையும் வானவர்கள் என்று வேதங்கள் குறிப்பிடுவதாக ஞானிகள் கூறினார்கள் ஒரு வானவர் மனிதனுக்கு வலது இருப்பதாகவும் இன்னொருவர் இடது இருப்பதாகவும் மற்றொருவர் முன்னாலும் இன்னொருவர் பின்னாலும் கடைசிவானவர் மனிதனுக்கு உள்ளேயும் இருப்பதாக இறை தூதர்கள் குறிப்பால் உணர்த்தினார்கள் என்றும் அவர்கள் விளக்கியுள்ளார்கள் இந்த ஐந்தில் ஒன்று சரியாக வேலை செய்யவில்லை என்றாலும் அது உடல் முழுக்க பிரச்சனையை கொண்டு வந்துவிடும் வாய்ப்பு உள்ளது உண்ணுதல் குடித்தல் போன்ற அன்றாட அலுவல்கள் அனைத்திலுமே இந்த ஐந்துமே சரியாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது முதல் வகை மூச்சு மரத்தின் தண்டு மாதிரியானது இதைத்தான் நாம் மூக்கின் மொழியாக உணர்கிறோம் இந்த மூச்சை தூய்மைப்படுத்தி மேம்படுத்துவதன் மூலம் மற்ற வகை மூச்சுகள் உருவாக்கப்படுகின்றன நமது உடலில் உள்ள உயிரணுக்கள் யாவும் அவைகளுக்கு போய்சேரும் மூச்சின் அளவுக்கு ஏற்ப ஒருவித தாள கதியுடன் இயங்கிக் கொண்டிருக்கும் மூச்சு சரியான அளவில் அவைகளுக்கு போய் சேராவிட்டால் அந்த அணு கும்பல் இயக்கமின்றி கிடக்கும் பொதுவாக ஒரு சராசரி மனிதனின் உயிரணுக்களுக்கு போதிய அளவில் மூச்சு போய் சேருவது இல்லை என்பதுதான் நிஜம் ஏன் இயற்கையாக மூச்சு விடும்போது போய்ச்சேண்டிய பகுதிகளுக்கு போய்ச்சேண்டிய அளவுக்கு போய் சேர வேண்டியதுதானே என்ற கேள்வி அழலாம் போய் சேராதற்கு காரணம் நாம் ஆளும் முறைதான் முதுகுத்தன்று வழியாக தொடங்கி மூச்சு உடலை சுற்றி வருகிறது தன் வாளை விழுங்கும் பாம்பு போல முன்னோர்கள் இதை கற்பனை செய்து வைத்துள்ளார்கள் அதை சர்ப்பம் என்று சர்ப்பம் என்றும் குண்டலினி என்றும் சொன்னார்கள் எனவே குண்டலினி என்றாலே மூச்சின் செல் தடம் பயணிக்கும் பாதை என்றுதான் அர்த்தம் அது ஒரு குறியீட்டு பெயர் அது வெறும் செக்ஸ் ஆற்றலை மட்டும் குறிக்கும் சொல் அல்ல மூச்சு அதனால் தூய்மையானதுதான் ஆனால் அது செல்லும் பாதை தூய்மையானதாக இல்லாவிட்டால் அதுவும் அசுத்தமடைந்து விடுகிறது மனித உடல்தான் சர்ப்பம் அல்லது குண்டலினி இந்த சர்ப்பத்தை அல்லது குண்டலினியை தூய்மையானதாக வைக்க ஞானிகள் இரண்டு வழிகளை சொல்லி இருக்கிறார்கள் ஒன்று தண்ணீரால் உடலை சுத்தம் செய்தல் இரண்டு குறிப்பிட்ட தாளகதியில் மூச்சு விடுதல் முறைப்படி மூச்சு விடுதலில் இம்மை மறுமை ஆகிய இரண்டு உலகங்களின் இரகசியங்களும் அடங்கியிருக்கின்றன மூச்சு இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று அடர்த்தியானது இந்த வகை மூச்சு விடுவது கொஞ்சம் கடினம் அதற்கு முறையான பயிற்சி தேவை அப்படி விடும்போது அது கொஞ்சம் சப்தத்தோடு வெளிவரும் சில யோக பயிற்சிகளில் இவ்வகை மூச்சு பயன்படுத்தப்படுகிறது நரம்புகளின் கட்டுப்பாட்டுக்கும் நுரையீரல் மற்றும் உடலின் பொதுவான ஆரோக்கியத்துக்கும் இந்த வகை மூச்சு பயன் தரக்கூடியது இதை நான் இங்கே ஒரு தகவலுக்காக மட்டுமே சொல்கிறேன் இரண்டாவது வகை மூச்சு நுட்பமானது உடலின் முக்கியமான மையங்களை ஊடுருவி செல்ல இந்த வகை மூச்சே சரியானது கடவுளுக்கும் இடையிலான பாலமாக இந்த வகை மூச்சு உள்ளது பூமி வரை தொங்கும் கயிறு போன்றது இந்த மூச்சு இதை பிடித்துக்கொண்டே மேலேறி சென்று விடலாம் இதை சூபிகள் புராக் என்று கூறினர் இந்திய பாரம்பரியத்தில் இதுதான் பிராணன் என்றும் நாராயணின் வாகனமான கருடன் என்றும் கூறப்படுகிறது கருடன் என்பது புராணத்தில் வரும் ஒரு பறவையின் பெயர் என்று மட்டும் எண்ணி ஏமாந்துவிடக் கூடாது நம்மையும் நம் வாழ்வையும் கற்பனைக்கு எட்டாத உயரங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாகனமான மூச்சுதான் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பயிற்சியின் மூலம் மூச்சு தூய்மைப்படுத்தப்பட்டவுடன் அது ஒளியாகவும் சப்தமாகவும் மாறுகிறது ஐம்புலன்களின் ஒளியும் மூச்சுதான் மூச்சு மட்டும் இல்லை என்றால் கண்கள் இருந்தாலும் நம்மால் பார்க்க முடியாது செவிகள் இருந்தாலும் நம்மால் கேட்க முடியாது உடல் இருந்தாலும் தொடு உணர்ச்சி இருக்காது முழு உடலும் பயனற்றதாகிவிடும் உறுதிப்படுத்துவதன் மூலம் நம் ஐம்புலன்களையும் கூர்மையடைய வைக்கலாம் ஆட்கள் மிகுந்ததாக்கலாம் மூச்சு சரியாக விடுவதன் மூலம் அடுத்தவர் மனதில் உள்ளதை தெரிந்து கொள்ளலாம் நம்ப முடிகிறதா ஏன் மூச்சின் மூலமாக தொற்று நோய்கள் பரவுகிறது ஒருவருடைய நோய் இன்னொருவருக்கு தாவுகிறது என்று சொன்னால் நம்புவீர்கள் அதை போலவே ஒருவருடையவருக்கு போகிறது என்று சொன்னால் மட்டும் நம்ப முடியாதா சிந்தித்து தட்ப வெப்பம் மாறப்போகிறது எப்போது சிங்கமோ புலியோ வரப்போகிறது என்பதையெல்லாம் மான்கள் மூச்சை வைத்து புரிந்து கொள்ளுமாம் பறவைகளும் இடம்பெயர்ந்து பல்லாயிரக்கணக்கான மயில்கள் பயணித்து வேடந்தாங்களுக்கு வருகின்றன அல்லவா அதுகூட மூச்சை வைத்துத்தான் எது வேண்டும் எது வேண்டாம் யார் எதிரி யார் நண்பன் என்பதையெல்லாம் மிருகங்களும் பறவைகளும் மூச்சின் உதவியால் அறிந்து கொள்கின்றன ஆனால் மனிதன் மட்டும் அந்த மிக உயர்ந்த கருவியை சரியாக பயன்படுத்தாமல் மிருகத்தை விட கீழ்நிலையில் இருக்கிறான் நன்றி வணக்கம்